वाग नमो சச்சிந்த கிருஷ்ணா गुरवे बुद्धि வேதாந்தியுணே கிருஷ்ணாயலோம் வேதாஜாஸே சிம் முனூர் புருஷோத்தமசிரே நோ சநவனம்ருச்சிாூர் ஆக ூாூச்சுர்மாவி சத்துமூக சிராத்மா சுவர்வேதவிக்கூணு ஏழு மணி எட்டு நாமாக்கள் பாஷியம் ஆச்சாரியடைய வனம் படிக்கலாம் சத்திரா மூத்த விராட் சூத்திரவிய துரீய ஆமா அமூணாச்சிய அசிவ் மூரூக்கு அர்த்தம் நாலு விதமான ஃபார்ம் ரூபம் அப்படின்னு என்னதுன்னா ஒன்று விராட் ரூபம் விஸ்வரூபம் அப்புறம் சூக்மம் அதாவது ஸ்தூல பிரபஞ்சம் அப்புறம் சூக்ம பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்ச ரூபமாக இருக்க ஸ்தூல பிரபஞ்சம் அப்புறம் சூக்ம பிரபஞ்சம் அப்புறம் வந்து காரணப்பிரபஞ்சம் அப்புறம் சைத்தன்யம் துரியம் ஆத்மான அசிய விராடாத்மா சூத்ராத்மா அவ்யாகிருதாத்மா துரியாத்மா ஆத்மா துரியங்கிறத இங்கே நாலுங்கிறார் அதாவது நாலாவதை போல உபனிஷத்துக்களை சொன்ன மாதிரி துரியமிவ துரியம் அதில் நாலாவது மாதிரி இருக்கார் அப்புறம் இதெல்லாம் நீக்கியாச்சுன்னா நாலாவதாவது அத்வைதத்திலேயே நாலு ரெண்டு மூணு எல்லாம் அதெல்லாம் கிடையாது ஆக நமக்கு துவைத்தத்தை வச்சுன்னு தான் அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறோம் அத்வைதத்தை புரிஞ்சிருந்த பிறகு துவைதத்தை நெகேட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் இல்லை அந்த துவைத்தத்தில் அத்வைதத்தை ரசிக்கிறோம் இப்படி பண்ணுறோம்னா ஆக நான்கு வடிவங்கள் பிரம்மத்திற்கு ஆக முதல் வடிவம் நம்ம பிரத்யக்ஷமாக அனுபவிச்சுட்டுருக்கிறது துவைத்தம் விராட் ரூபம் அப்புறம் சூத்திரூபம் அவ்வாக்கிருத்த ரூபம் துரியம் சுத்த சைதன்யம் ஆத்மான அஸ்ஸை சதுர்மூர்த்தி அப்படி ஒரு அர்த்தம் இதை தான் ஆதிசங்கரர் இருக் இது பண்ணுறார் அப்புறம் இன்னொரு சகுண பிரம்ம ரூபமாக இது வேறு ஏதோ புராணத்திலேருந்து எடுத்திருக்கார் தெரிகிறது சீதான்னு சொன்னால் ஸ்வேதா வெள்ளை ரத்தான்னு சொன்னால் செகப்பு பீத்தான்னு சொன்னால் மஞ்சள் கிருஷ்ணான்னு சொன்னால் கருப்பு இந்த நான்கு நிறத்துலேயும் பகவான் இருக்கார் அப்படி இது வந்து இந்த நவயோகி சம்பவத்தில் கூட பாகவதத்தில் வருது ஆனால் அதுக்கு ஏதோ வேற எங்கேயோ பிரமாணம் இருக்குது ஏன்னா பாகவதம் ஆச்சாரியால் கோட் பண்ணலேன்னு நம்ம சொல்லின்னு இருக்கோம் எங்கேயுமே இது பண்ணலேன்னு ஆனால் பாகவதில் இப்போ தான் சமீபத்தில் இந்த வாட்ஸ்அப் விஷயத்தில் சொல்லியிருக்கேன் நான் அந்த நவயோகிகளில் ஒருத்தர் பகவானுடைய ரூபத்தை சொல்கிறார் அதாவது கிருத்த யுகத்தில் இந்த ரூபமாக இருந்தார் அது கரெக்டாக ஞாபகம் இல்லை கிருத்தயுகத்தில் பகவான் வெள்ள ரூபமாக இருந்தார் அப்புறம் த்ரேதா யுகத்தில் ரத்த ரூபமாக இருந்தார் அப்புறம் பீத்த ரூபமாக துவாபர யுகத்தில் இருந்தார் கிருஷ்ணனா கலியுகத்தில் கருப்பு ரூபமாக இப்படி அது எப்படி வேணாலும் மாற்றி போடலாம் அப்படி ரூபம் அது நிறம்னு சொல்கிறார் ரூபம்னா கலர்னு ஒரு அர்த்தம் இருக்குது சாஸ்திரத்தில் ஆகையினால ரூபசப்தம் வந்து தர்க்கசாஸ்திரத்தில் கலருக்கு தான் சொல்லுவார் ரூபம்னா ஃபார்ம்னு சொல்கிறது இல்லை நிறத்துக்கு தான் சொல்கிறது தர்க்க சாஸ்திரத்தில் ஆகையினால அஸ்ய மூர்த்தையஹா அந்த மாதிரி வடிவத்தில் பகவான் நீலமேகியாமளன் கோமலன் இப்படிலாம் சொல்கிறோமே பீதாம்பரதாரி பீத்த ரூபாரி இப்போ பகவானுடைய கலரே இப்படி இருக்குது விக்கிரகத்தோடய ரூபமே அப்படி இருக்குது இதெல்லாம் பண்ணுகிறார்கள் இல்லையா நார்த் இந்தியாலலாம் பார்த்தா தெரியும் அந்த மார்பிளில் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கிற மார்பிள் ஒன்று இருக்கும் தான் கிருஷ்ணர் இருப்பார் ராமர் இருப்பார்னா கொஞ்சம் க்ரீன் கலர் இது மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வைப்பார்கள் ஆஹா சிதா ரக்தா பீதா கிருஷ்ணா ச இத்தி சதசிரகா மூர்த்தையாக அசை இத்தி வா ஆனால் ஆச்சாரியாவோட மனசில் அந்த கிருணம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நீ இந்த ரூபத்தை வச்சுக்கோ உன்னோட மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த கலர் கலராக கிருஷ்ணரை ராமரை இப்படிலாம் வச்சுக்கோங்கோ வேண்டான்னு சொல்லலை ஆனால் உண்மையிலே பகவான் பிரபஞ்ச ரூபமாக இருக்கார் அதுதான் சதுர்மூர்த்தி அஹ விராட் ரூபாயமாக சூத்திராத்மவியகிருத்தவரீயத்மஸ்வூபமாக இருக்கார் பகவான் இனி அடுத்துச் சாஹூவா இம வாசுதேவம் சாஹூ நாலுக்கை இங்கே இருக்குது நான் சத்வாரகா பாகவகா சாதாரண பாகவஹன்னா இந்த பக்கம் இந்த இடத்துக்கு தான் பாகுன்னு பேர் ஆக நாலு கைகள் இருக்குது இது வாசுதேவே ரூடம் வாசுதேவனுடைய புத்திரனாகிய வாசுதேவனிடத்தில் இந்த தேவகிக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாலு கூட கையோடு தான் காட்சி கொடுத்தார் பகவான் அப்படி அது மாத்திரமில்ல அர்ஜுனனும் சொல்கிறான் தேனைவ ரூபேன சதுர்புஜேன சகசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தடின்னு விஸ்வரூபத்தில் கடைசியில் சொல்கிறான் முதல்ல கிருஷ்ண ரூபத்திலேருந்து கிருஷ்ண ரூபத்தில் இருந்து விஷ்ணு ரூபம் விஷ்ணு ரூபத்திலேருந்து தான் விஸ்வரூபத்தை காட்டுறார் அதனால் இந்த விஷ்ணு ரூபம் காட்டியிருக்காருன்றது அர்ஜுனுடைய வார்த்தையிலேருந்து தெரிகிறது தேவகிக்கு தேவகி இடத்துல அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னால் பகவான் அது பாகவத்தில் ரொம்ப விசேஷமாக அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்படுறது உண்டு அந்த அந்த பகவான் சதுர்புஜமாக காட்சி கொடுத்தார் ஆஹா சதுர்வ சுவாரா பாகவா அஸ்இ இது சதுர்பாகு வாசுதேவே ரூடங்கிறர் வாசுதேவ மூர்த்திக்கு ஏன்னால் மகாவிஷ்ணுக்கு எத்தனையோ மூர்த்திகள் இருக்குது அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் இப்படிலாம் ரூபங்கள்லாம் இருக்குது வாசுதேவன்னால் அதுக்கு ஒரு லட்சணம் இருக்குது தியானஸ்லோகத்தில் அந்த தியானஸ்லோகப்படி பார்க்குற போது நம்ம சொல்கிறோமே என்னது இந்த இப்போவே இந்த விஷ்ணு சாசனத்திலேயே இவர் இருக்கு சொல்கிறோம் நம்ம ஏன்னால் பா இந்த பாஷத்தில் இல்லை சாயாயாம் பாரிஜாத்திய ஹேம சிம்ஹாசனோ அதாவது பாரிஜாத்த மரத்தினுடைய நிழல்ல ஹேம தங்க சிம்ஹாசனத்தில் இருக்கார் ஆசீனம் உட்கார்ந்துருக்கார் அம்புதியாமம் மேகத்தை மாதிரி அவருக்கு அந்த நிறம் இருக்குது ஆயத்தாட்சம் கண்ணெல்லாம் தாமரை இல்லை மாதிரி தாமரை எதழ் மாதிரி இருக்குது அலங்கிருத்தம் நன்றாக அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு சந்திர ஆனனம் சந்திரன மாதிரி முகம் இருக்குது சந்திரானனம் சதுர்பாகும் நாலு கையோடு இருக்கார் அதனால தான் கிருஷ்ணர் நிறைய நாலு கையோடு இருக்கிற கிருஷ்ணர் நிறைய இடத்துல உண்டு சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கிதம் அந்த மார்பில் வந்து ஸ்ரீவத்சம் அந்த முத்ரை இது மச்சம் இருக்குது பக்ஷம் ருக்மிணி சத்யபாமாபியாம் ருக்மிணி சத்யபாமாங்கிறது வந்து மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எல்லாத்துலேயுமே அப்படி தான் அதனால் அதில் ஒன்று ருக்மிணி சத்யபாமா சத்யபாமா சகிதம் கிருஷ்ணமாசிரியே அஹ் ஷாயாம் பாரிஜாத்தயேமசிம்சனோபரி ஆசீனம் அம்புதியமம் ஆயத்தாட்சம் அலங்கிருத்தம் சந்திரான சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கிதம் ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணம் அகம் ஆசிரயே அப்பேற்பட்ட கிருஷ்ணனு நான் சார்ந்திருக்கேன் ஏன் நிம்மதிக்காக அமைதியான ஆனந்தத்திற்காக நான் சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு வாசுதேவ மூர்த்திக்கு இது ரூடமாக அந்த விஷ்ணு கோயிலெலாம் அந்த ரூபங்கள்லாம் அப்படி வச்சிருப்பார் ஒரு ஒரு இது இருக்கும் வாசுதேவன் சங்கரிஷ்ணன் பிரத்யும்னன் அனுருத்தன் அதோக்சதன் அப்படின்லாம் கிரமங்கள்லாம் உண்டு பூஜைகளில் பாஞ்சராத்திர ஆகம கிரமங்களில் பூஜைகளில் இருக்குது அதனால் அதை சொல்கிறார் வாசுதேவே ரூடம்ங்கிற ரூடம்னா வழக்கமாக வாசுதேவன் சொன்னால் நாலு கையோடு இருக்கிற மூர்த்திக்கு தான் வாசுதேவன் பேர் அப்படிங்கிறார் அடுத்தது சதுர்வியூகா சதுர்வியூகாவுக்கு அர்த்தம் ஷரீர புருஷா ந்தஷா வேருஷ மாப்புஷா இஹ்ருச்சோபராக புருஷா வூஹா அஸ்வியூரீர்புருஷோ வேதபுருஷோ மகாபுருஷா ஐத்தரே ஆரண்யக்கம் கோட் பண்ணுற இல்லை பஹ்வருச்சோபனிஷதுக்தாக சத்துவாரா புருஷாக அங்கேயும் இருக்குது பஹ்வரு சோபனிஷதுன்னு ஒரு உபநிஷத்து இருக்குது அந்த உபனிஷத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிற புருஷர்கள் நாலு பகவான் நாலு வடிவமாக இருக்காராம் ஷரீர சஹசிரசீருஷா புருஷான்னு சொல்கிற போது எல்லாம் இந்த விராட் சரீர புருஷனாக இருக்கார் ஆஹா பகவானுக்கு புருஷ சரீரம் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் டந்த புருஷா அப்படின்னா வேத டந்த மீட்டர் அந்த வடிவமாக இருக்கார் வேதமாக இருக்கார் வேதத்தினுடைய விஷயமாக இருக்கார் ஆ சரீரபுருஷா சந்தபுருஷா வேதபுருஷா மகாபுருஷா ஐத்திரை ஆணியக்கம் சரீரபுருஷ் ஷந்தபுருஷபிகூப்பணி உபாதிக ரூபாணி துரிய ஆத்மா சத்வாரா சத்வார சங்க சக்கர கதாதிதாரிணா அது போட்டிருக்க சதுர்பாகுக்கு அது ஒன்றொன்றுலேயும் இந்த சதுர்பாகு சொல்லியிருக்கோமே அதில் வந்து மேலே வந்து சங்க சக்கரம் அப்புறம் கதா பத்மம் பொதுவாக அப்படி தான் சொல்கிறது வாசுதேவே ரூடம் இது அந்நேஷாமப்பி बाहु பாஹுச்சதுசாத் அதிப்பிரசங்க நாராயணே ரூடமித்த எல்லாருக்குமே நாலு கை இருக்கு ஆனால் வாசுதேவனுக்கு தான் நாலு கைங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு விபாபுருஷந்தபுருஷ வேதபுருஷ பஹ்புச்சோபனா பஹ்புச்சாநேயே புருஷா சரீரபுருஷா இது வச்சா சேவ அயம் தைஹிக ஆமா தேரீரம் பிராத்மா சேகாத்மா அய் அீரம் பிராத்மா சந்த பிராத்மா தான் இந்தரத்தை நான் சொல்ற ஆத்மாடைய ரசமா சாரங்கப்புருஷா இம் அவோம அப்பசவருஷ வேதபுருஷா இது எவோச்சா எந்தன் வேத ேதம் யுர்வேதம் சாமியர்திரம்மாண்டம் ப்ரமிஷ்டம் குறீத்த உல்பணம் பசியேத்து சாப்புருஷா இது எவ் பசியேத் மகாபுருஷா இம் அவோாம சம்பவம்சையன் அனா பூத்தி ஐக்கியாவையன் அனியா தசவாதித்தோ ரசாயம் அசரீரேத விதையத் இந்த ஒரே வஸ்து தான் இப்படி காட்டுறாராம் இந்த உபனத்தே கோட் பண்ணிவிட்டார் அவர் இன்னொரு கோட்டேஷன் கொடுக்குறார் புத்தா வ பத்வஸ் பத்வஸ் புத்திரா மகர்ஷி வக்ஷமான சத்வாரா உபாசனீயா இது மன்னியது சரி இதை முதல்ல இதை முடிச்சுடுவோம் அதாவது ரெண்டு சொல்கிறார் ஐத்தரே ஆரண்யக்கம் அண்ட் பஹ்புர சோபனிஷத் ரெண்டுலேயும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குங்கிறார் ஏன்னா ஆச்சாரியர்கள் சொல்லிட்டு போயிட்டார் பாஷ் வியாக்கியானத்தில் அங்கே ஒன்றும் இல்லை நம்ம தாரக்கர பிரம்மானந்தாவோட விவருத்தின தான் கிடைக்கிறது அந்த மந்திரத்தை அப்படியே கோட் பண்ணுற அந்த மந்திரத்தை கூட் பண்ணி சொல்கிறார் சரீரபுருஷ இயமவோச்சாம சயே வாயம் தைஹிகாத்மா தயோயமரீர்பிராத்மா சரசா சந்தபுருஷ இயமோ எமவோச்சா மரசாய தக்கோ ரச ஆகாரோ ரேதபுருஷ இயமோவயவோம யேதான் வேதேதம் யுர்வேதம் சாமவேதம் தான் திராண்டம் ப்ரீ குீத் யோய்ணம் பசியேத் மகாபுருஷை எமவோமே பிரம்சையா தைக்கி தசபாதித்தோ ரோசர்க சயச்சாயமரீர்பாத்மா எஸ்ச்சா சாதித்ய ஏகமே தி விதையரயார்க்கம் மூணாவது அத்தியாயம் ரெண்டாவது இன்னும் ம மக்காரம் போட்டிருக்கு அப்புறம் ஒன்பது ஒன் ரெண்டாவது மண்டலம் ரெண்டாவது மண்டலம் ஒன்பதாவது மந்திரம் நம்பரே கொடுத்துட்டார் இது உபாசன்தரம் விதத்தை சுவார இது அங்கே உபாசனை பண்ண சொல்லியிருக்கு தியானம் பண்ண சொல்லியிருக்கு அதாவது இந்த பிராத்மா தான் தேகாத்மாவுக்கு ரசமாக இருக்கார்னு தியானம் பண்ணணும் அப்புறம் அக்ஷரத்தையெல்லாம் அக்ஷர சமாம்நாய அக்ஷர சமாம்நாயகான்னு சொன்னால் மீட்டர் சந்தஸ் அதுக்கு இது தான் அதில் இந்த சந்தஸ் ரூபமாக இருக்காராம் பகவான் அதனால் அது அதை தியானம் அப்புறம் வேத புருஷன்னு சொன்னால் ருக்வேத யஜுர்வேத சாமவேத ரூபமாக இருக்கிறார் ஓ இத்தியானிக இப்போ இந்த வேத புருஷன் வே வேத தஸ்ய அந்த வேதத்தில் ரசமாக இருக்கிறது என்னென்ன அந்த ரசம்னா வியாபிச்சிருக்கிறது ஆக பகவான் வந்து அக்ஷரசம் அக்ஷரமாக வியாபிச்சிருக்காரான் சந்தஸில் அக்ஷரமாக வியாபிச்சிருக்காரான் இங்கே வந்து அன்னரசமாக வியாபிச்சிருக்காரான் உடம்பில் அன்னம் பிரம்மேதி யஜானாத் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த நரிஷ்மெண்ட்டாக இருக்காராம் அதனால தான் சாப்பிட்ற போது நம்ம என்ன சொல்கிறோம் அன்னம் பிரம்மா ரசோ விஷ்ணுங்கிறோம் ஃபுட்டு வந்து பிரம்மா பிரம்மதேவன் ரசங்கிறது வந்து நரிஷ்மெண்ட் வந்து விஷ்ணு சாப்பிட்றவன் மகேஸ்வரனுங்கிறோம் அண்ணம் பிரம்மா ரசோ விஷ்ணு போக்தா தேவோ மகேஸ்வரஹா அப்படின்னு நினச்சின்னு சாப்பிட்டியானா அந்த ஆகாரத்தில் ஏதாவது தோஷம் இருந்தால் கூட ஒன்றொன்றும் பண்ணாது அன்னம் பிரம்மா ரசோ விஷ்ணு போக்தா தேவோ மகேஸ்வரஹா இது சஞ்சிந்திய புஞ்சானா அன்னதோஷை ந லிப்பியதே அன்னதோஷங்களால் பாதிக்கப்பட மாட்டோம் ஆஹா அந்த விஷ்ணு தான் ரசவரூபமாக இருக்கார்னு சொல்கிறார் அப்புறம் இங்கே என்னதுன்னா ஆஹா அக்ஷர ரூபமாக இருக்கு அக்ஷரமாக வியாபிச்சிருக்கார் ஒரு ஒரு அக்ஷரமும் பகவானுடைய அக்ஷரம்னாலே அழியாது தானே அப்படி வியாபிச்சிருக்கார் அப்புறம் வேத புருஷனில் வேதம் முழுக்க வியாபிச்சிருக்கார் அதில் யாருன்னா பிரம்மாரசா பிரம்மா பிரம்மரச அந்த பிரம்மந்தான் பிரம்ம தேவன்தான் அதில் ரசமாக இருக்காராம் இதில் வேதங்கள் வேதங்களில் பிரம்ம தேவன் தான் ரசமாக இருக்கார் இது அப்புறம் நம்ம வியாக்கியானம் பார்க்கலாம் அப்புறம் கூட பார்க்கலாம் தஸ்மாத் பிரம்மாணம் பிரம்மிஷ்டம் குர்வீத்த அதாவது பிரம்ம யார் உருவாக்கினாரோ அவர் தான் வேதங்கள் வேதங்களில் பிரம்மரூபமாக வியாபிச்சிருக்கார் பிரம்மதேவனுடைய வடிவமாக பகவான் வியாபிச்சிருக்கார் ஏன்னா யஜரூபமாக இருக்கார் பிரம்ம பதவிக்கு வரணும்னா அதுக்கு நிறைய வேலைப்படணும் இந்திர பதவிக்கு வரணும்னா அதுக்கு நிறைய உழைக்கணும் இந்திர பதவிக்கு நூறு அஸ்வமே தியாகம் பண்ணணும் அது மாதிரி பிரம்ம பதவிக்கு வரணும்னா எத்தனையோ வைதிக கர்மாக்கள் உபாசனைகள் எல்லாம் பண்ணணும் அடுத்த பிரம்மாவுக்காக ஆஞ்சநேயர் காத்துன்ட்ருக்காரான் அப்படி சொல்லுவார் ஆஞ்சநேயர் தபஸ் பண்ணிகிட்டு இருக்காரான் அடுத்த பிரம்மா அவர் இப்போ அவருக்கு மோட்சம் கிடைச்சது இல்லையா நமக்கு அத்வைத சித்தாந்தப்படி கொஸ்டின்லாம் வரும் ஆகலாம் பிரம்மாஜி ஆறுத்துக்காக உட்கார்ந்துருக்காரான் பிரம்மதேவ பிரம்ம பதவிக்காக அப்படி பௌராணிக்கெல்லாம் சொல்லுவாள் அதனால் உல்பனம் பஷி அதே மாதிரி மகாபுருஷான்னு சொல்கிறோமே அந்த மகாபுருஷன்கிறது வந்து சம்பத் எல்லா எல்லா பூத்தங்கள்லேயும் எல்லா ஜீவனங்கள்லையும் சமஸ்த ஜீவன்கள்லையும் வியாபித்து வியாபிச்சிருக்கிற சூரியனா சூரியனாக தியானம் பண்ணும் சூரியன் தான் வந்து எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கார் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார் ஆகையினால இவன் எப்படிப்பட்டவண்ணா அசரீரக இவனுக்கு வடிவம் கிடையாது பிரஜா ஆத்மாங்கிறார் பியூர் கான்ஷியஸ்னஸ் சுத்த சைதன்யந்தான் அதாவது சம்பத்சர ரூபமாகவும் ஆதித்ய ரூபமாகவும் சம்பத்சரத்துக்கு காரணமான ஆதித்யம் இதெல்லாம் மெடிடேஷன் சம்வத்சர சூரிய அப்புறம் பிராத்மா அப்படி தியானம் பண்ணணும் ஆக்கிய ஐக்கியூத்தி ஐக்கியன் அனியா தான் அசௌ ஆதித்தியாரீரத்மா எஸ் அசௌ ஆதித்த ஏகமேத்த விதைய சூரியமண்டலத்தில் தான் இந்த பகவான் இருக்கார் பிரஜாத்மஸ்வரூபமாக வியாபிச்சிருக்கார் தியானம் பண்ணுறது இதில் நிறைய லெவல் இருக்குது அக்ஷரத்தை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ரசமாக இருக்கிற அந்த அம்சத்தை எல்லாம் தியானம் பண்ணுனால் வர்ணக்கிரமாதிரி ஆகிடும் எல்லாம் ஃபோனெட்டிக்ஸ் எல்லாம் இந்த சவுண்டெல்லாம் நமக்கு தியானம் பண்ண வேண்டியிருக்கும் அக்ஷர லட்சணங்கள்லாம் தியானம் பண்ண வேண்டியிருக்கும் இது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் எல்லாம் இது ஒரு பேக்கேஜ் போட்டால் அது நிறைய பேர் வருவாள் சதுர் வியூகா ஏன்னா அவா அந்த வியூகங்கிற பரம் வியூகம் விபவம் அர்ச்சான்னு ஒரு கிரமம் இருக்குது அது ஒரு தனி கிரமம் அது இந்த அஷ்டாங்க விமான கோயில்கள் எல்லாம் போய் பார்த்தா தெரியும் திருக்கோஷ்டியூர் நம்ம மதுரை கூடலழகர் அங்கெல்லாம் போனாலே தெரியும் மேலே பறவாசுதேவன் அங்கே பறவை பக்கத்தில் உட்கார்ந்துருப்பார் ஒரு காலை மேலே வச்சுக்கு ஒரு காலை தொங்கு போட்டு அதுக்கடுத்தது பார்க்கடல் அதுக்கப்புறந்தான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அதெல்லாம் அதுக்கப்புறம் கீழே வந்து இப்போ இருக்கிற சதுர்பூஜத்தோடு இருக்கிற இந்த ரூபம் ரங்கநாதரோ இதுவோ அப்படிலாம் வச்சுக்கிறது ஆகா அது பரம் வியூகம் விபவம் அர்ச்சா அப்படின்னு நாலு ஃபார்ம் இருக்குது அதில் அதெல்லாம் இங்கே நம்ம இதில் அவர் ஆச்சாரியர்கள் சொல்லலை இப்போ இதெல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு இதுக்கு தனியாக சும்மா சொன்னேன் எல்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது அப்போ என்ன சொல்கிறது சதுர்வியூகா மெடிடேஷன் ஆமாம் சதுர்வியூகா வியூஹா மெடிடேஷன் சும்மா அப்படி போட்டு விடுது அப்படி போட்டால் உடனே எல்லோரும் என்னமோ இப்படி இல்லை உடனே இதெல்லாம் மந்திரங்களாக இருக்குது இதெல்லாம் அழகாக இருக்குது விஷயங்கள் இருக்குது ஒன்றுமே இல்லாமல் என்னத்தையும் இல்லாமல் பண்ணிட்டுருக்காள் இதெல்லாம் கிரமமாக சம்பிரதாயமாக இருக்குது உபனிஷத்துகளில் இருக்குது அப்படி சொல்லி ஏக்க ஏக்கம் ஏத்தது இது ஏதத் ஏக்கம் இத்தி வித்யாத் இந்த ஒன்று தான் இத்தனையுமா இருக்குது விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகின்ன மாதிரி இத்தனை உயர்நலம் உடையவன் எவன் அவன் அவர் தான் இருக்கார் இத்தனையுமா இருக்கார் இத்தி உபாசனாந்தரம் விதத்தே சத்வாரஹா இது சொல்லிட்டு இன்னொரு சத்வாரஹா இதல்ல சொன்னது இந்த மந்திரத்தில் ஆச்சாரியர் பாஷியத்தில் சரீர புருஷ் சந்த புருஷோ வேத புருஷா மகா புருஷான்னு ஐத்தரையத்தை கோட் பண்ணிவிட்டார் இதி அடுத்தது பஹுருச்சோபன புருஷா வியூஹா அஸ் இது ரெண்டாக பிரிச்சுக்கிறார் அடுத்தது என்னது இது பஹுருச்சோபன புத்தோ மகர்ஷி வணு உபாசன அந்த நாள் பண்ணணும் தான் புருஷாண் தசயத்தருஷன் நானபுருஷா இப்ப திரமம் சரீரபுருஷம் விவணோதி ஷ்யீரபுருஷ இதுனா சார் கேட்டி ஷேஷா தேக ஏ அயம் தைஹிக சனுஷ் பிரத்யா சரீரத்துக்குள்ளே இருக்கிறவர் பிராத்மா அதே மந்திர மாதிரிதான் இருக்குது இந்த பஹ்ரோஜபத்தில் அதுலேயும் இது வந்து வேறு விதமாக சொல்லுகிறது சரீரபுருஷா ததுபயத் அதாவது சரீரத்தையும் தியானம் பண்ணணும் சரீரத்துக்குள்ளே இருக்கிற பகவானையும் தியானம் பண்ணணும் அறிவுமயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தது உபயம் தியேதி தாத்பரிய திர பிரதமம் சரீரபுருஷம் விவ்ணோதி ஸ்ருரபுருஷ இத்தியதினா சசா இத்தந்தேன அந்த மந்திரத்தையே சொல்கிறார் பாத்வநாமக்கா வயம் மகர்ஷய பாத்வர்கள் என்று சொல்ல மகர்ஷிகளாகிய நாம் எம் தியாத்தவியம் தேவம் எந்த தேவனை தியானிக்க வேண்டும் அது ஷரீரபுருஷ நாம்பரீரபுருஷமிரோட அர்த்த தம் ஸ்பஷீகேவன் தைகே அயம் அய் தைகேப்பே இருக்க சனுஷியத்தமன அதி அயமேவ் சரீரபுருஷா என்ன மாதிரியே இருக்காரங்க கடவுளும் எந்த உடம்பு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அவரும் இருக்கார் அப்படின்னு நினச்சி அவர் பவர்ஃபுல்லாக இருக்கார் நான் பவர்லெஸ்ஸாக இருக்கேன் நான் பவர் அவர்கிட்டருந்து வாங்கிக்கணும் ஆக என் உடம்பில் முழுக்க வியாபிச்சிருக்கிற ஒரு தத்துவம் தான் பகவான் அவர் நானும் ரூபம் கொடுக்குறேன் இல்லாட்டி என்னோட உடம்புலேயே நான் அவரை தியானம் பண்ணுறேன் என் உடம்புல வந்து வியாபிச்சிருக்கார் பகவான் அப்படின்னு மெடிடேஷன் பண்ணுறேன் மனுஷ பிரத்யேக வேத்தியத்வாத் நிறைய சொல்கிற வேண்டியது இருக்குது அதனாலும் சுருக்கமாக பார்க்குறோம் நம்ம அயா அஸ்தி அயமேவூர்வோக சரீரபுருஷ த தேகரூப புருஷஸ் சுவாமினா அந்த தேகபுருஷனுடைய சுவாமி அந்தர்வர்த்தனமா அந்தர்வர்த்தனமான யம் அசரீர இதுக்குள்ளே இருக்கிற தத்துவம் அசரீரத்தம் இந்த ஷரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது எதுவோ அது அசரீரம் பிரம்ம அப்படிங்கிறார் அரீரம் ரகிதா பிரஜாத்மா பிரஜாத்மா அப்படின்னா அந்த அர்த்தம் சித்ரூப புருஷா சகா ஐயம் இந்த உடம்புக்கு எசன்ஸ் என்னன்னா கான்ஷியஸ்னஸ் தான் சென்சியன்ட்டாக இருக்கிற இந்த பாடியில் சென்சியன்ஸை கொடுக்கறது எதுன்னா கான்ஷியஸ்னஸ் அப்படி சொல்கிறார் சரீர புருஷஸ சாரகா அப்படி இதில் நினச்சிக்கோ அப்படிங்கிறார் தது உபயம் தியாயேத் அப்படிங்கிறார் உடம்பையும் தியானிக்கணுமா உடம்புக்குள்ளே இருக்கிற சைதன்யத்தையும் தியானிக்கணும் அப்படிங்க தது உபயம் தியாயேதி தாற்பரிய அர்த்தா அடுத்தது திவிதீயம் நான் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்குது பொறுமையாக அதனால் நீங்களும் பொறுமையாக கேட்கணும் திவித்தீயம் விவருணோதி இல்லை தானே ஆனால் இதில் கொஞ்சம் ஆடராக பண்ணி ஒழுங்கு பண்ணினால் இது அழகாக தியானம் பண்ணலாம் ரித்தீயம் விவணோதி இதெல்லாம் தான் உபசனாஸ விஷயங்கள் டந்தபுருஷ இதுனபுருஷா அக்னமீழே இப்பயமான அக்கார நாதினா அக்காரம் ஹக்காரம் நக்கம் அமீ அண்ணம் சொன்னேன் இல்லையா இது சமாய அஹா இந்த அக் அக்னி அப்படின்னு சொன்ன அக்னிமீழே புரோஹித்தம் அப்படின்னு சொன்ன அக்கார நார சமம்னால் சொன்னெல்லி அக்ர சமாய சமா அது சய சேவைய விவகித அதுலாம் சேர்க் தான் அக்னீங்க வரது அப்புறம் ஈழே புரோஹிதம் அப்படிலாம் வருகிறது தஸ் ஏத சந்த புருஷஸ் ரசா சாரா அயம் அகாராக வேதித்தவியா அகாரந்தான் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கான் அகார ரூபமாக வியாபிச்சிருக்கார் இந்த உடம்பில் சைதன்ய ரூபமாக இருக்கார் ஆக இந்த சந்த புருஷன் வேத புருஷனாக இருக்கார் சந்த்புருஷன் வேதபுருஷன் இல்லை மீ மீ அங்கே அக்ஷரம் அக்ஷர சமாம்நாயம் அதில் என்ன வாராக இருக்காராம் ரசகான்னால் ஐயம் அகாரஹா அகாரோவை சர்வாவா அப்படின்னு வேதமே இன்னொரு இடத்துல சொல்கிறது எல்லாமே அகாரத்திலருந்து தான் வருகிறது அகரம் முதலில் எழுத்தல்லாம் ஆஹ அயம் அகாரஹா வேதித்தவ்யா இது அகாரமாக தியானம் பண்ணணுமா ஆஹ அக்னிமேலேன்னு இந்த மந்திரத்தை நினைக்கிற போது அதில் இருக் அது அகாரந்தான் வியாபிச்சிருக்கு ககாரத்திலையும் நகாரத்திலையும் இக்கு அ க இன்னும் ப்ளஸ் அ ஆ நகார அகார ககார நகார அக்னி அப்புறம் இகார போடணும் இகார அக்னி இதெல்லாம் இந்த சம்ஹிதாத்தியானம் மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா அதாதிலோகம் பிருத்திவி பூர்வ ரூபம் எல்லாம் சந்தி உபாசனை தேவருத்தர ரூபம் ஆகாஷந்தி வாயு சந்தானம் இத்தியதிலோகம் அதிலோக சம்ஹிதோபாசனா அதித்ய அதிவித்ய சம்ஹிதோபாசனா அதிஜோதி சம் சம்ஹிதோபாசனாலாம் அங்கே சொல்லுவோம் அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறார் அயம் அகாரஹா வேதித்தவ்யா இந்த அகாரந்தான் எல்லா அக்ஷரங்களையும் வியாபிச்சிருக்கான் இங்கே சந்த சப்தத்துக்கு மீட்டருங்கிற அர்த்தம் கூட எடுத்துக்கல நான் முதல்ல மீட்டர் தான் சொன்னேன் ஏன்னா சந்தகான்னா மீட்டருங்கிற அர்த்தந்தான் வழக்கம் ஆனால் இங்கே சந்தகாங்கிறது வந்து அக்ஷர சமாம்நாயகாங்கிறார் அக்ஷர சமாம்நாயம் முழுவதிலும் எதில் இருக்கு என்ன இருக்குதுன்னா அகாரந்தான் இருக்குங்கிற அதனால்தான் தமிழில் வந்து தமிழ் பாஷையில் தான் இந்த விசேஷம் மற்ற பாஷையில் இந்த வார்த்தை பதம் சொல்கிறதில்ல அதாவது தமிழில் வந்து அ ஐ ஊலாம் இருக்கேன் வௌவல்சல்லாம் என்ன சொல்கிறோம் உயிரெழுத்து கெழுங்கிறோம் அப்புறம் வந்து இக்கு இச்சு இட்டு இப்பு அதெல்லாம் வந்து மெய்யெழுத்துங்கிறோம் மெய்யினால் உடம்புன்னு அர்த்தம் தமிழில் மெய்யின்னா உடம்பு பாடின்னு அர்த்தம் உயிர்னால் அதில் இருக்கக்கூடிய சோல் செல்ஃப் லைஃப் எல்லாம் சொல்கிறது அப்போ இந்த உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தா தான் உயிர் மெய் எழுத்து வரும் இது வந்து சோல் தனியாக இருக்குது மெய் தனியாக இருக்குது மெய் தனியாக ஒர்க் பண்ணாது இக்கு இச்சி இட்டு இப்பெல்லாம் வேலை செய்யாது அது மாதிரி வெறும் பாடிக்கு வேல்யூ கிடையாது வெறும் ஜீவன் இருக்கும் உயிரெழுத்து தனியாக இயங்கும் அது எதையும் டிபெண்ட் பண்ணாது இன்டிபெண்ட் அது பட்டு வந்து இந்த கான்சனண்டெல்லாம் வந்து டிபெண்ட் வவல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் கான்சனன்ட் இருக்குங்கிறது அது மாதிரி பாடி வந்து கான்ஷியஸ் இதே சோலை செல்ஃபை டிபெண்ட் லைஃப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கு லைஃப் பாடியை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படி சொல்கிறது மாதிரி உயிர் மெய் எழுத்துன்னா உயிர்மையை எழுத்தில் என்ன இருக்குது இக்கு பிளஸ் க இட்டு அத அகாரம் ஃப்ரீயாக இருக்குது இக்கு பிளஸ் ஆ கின்னு அ ந அதனால அகாரம் வியாபிச்சிருக்கு எல்லாத்துலேயும் அகாரந்தான் ஆ முதல்ல வாயத்திறந்தால் என்ன வருது அஹா அப்படின் தான் அப்புறம் வந்து ம அதுதான் அகாரம் உக்காரம் அகாரம் சொல்கிறது ஆனால் அதுலேயும் முதல் எதுன்னா அகாரம் ஓங்காரத்துலேயும் முதல் அக்ஷரம் என்னது அகாரம் அதில் அகாரம்தான் சர்வ வியாபகமாக இருக்குது எழுத்தெல்லாம் அகரை முதல அதை தியானம் பண்ணுங்கிறார் சதுர் வியூகம்னா அது நிஜமாகவே வியூகந்தான்னா வியூகம்னா என்ன வியூகம்னா தமிழில் ஊகம் பண்ணுறதையும் வியூகம் பண்ணுறதையும் ஒன்றுங்கிறான் இப்போ இந்த அரசியல் வியூகங்கள்ங்கிறான் இந்த வியூகம்னு சொன்னால் இந்த இது இப்போ திருஷ்டுவாத் திருஷ்டுவாத் பாண்டவா நீக்கம் வியூடம் துரியோத நஸ்த வியூடம்ங்கிறது அதுலேருந்து வந்தது தான் எல்லாம் வந்து இது கருட வியூகம் இது வந்து ஈகிள் மாதிரி அவ நிற்கிறா இது பாம்பு மாதிரி நிற்கும் பாம்பு மாதிரி இருக்கும் இல்லாட்டி வேறு எதாவது ரூபத்தில் இருக்கும் பாம்புக்கு இதாக இருக்கணும் இந்த முதல்லே இந்த மாதிரி அமைப்பு வியூகத்தை சொல்கிறது இது சக்கரவியூகம் கருட வியூகம் எப்படிலாம் நின்று சண்டை போடுறதுங்கிறதுக்காக வியூகம் போடுறோம் இல்லையா அது மாதிரி இது சதுர் வியூகா நான் அந்த அர்த்தத்தில் இது இனி வியூக சப்தத்தை விசாரம் பண்ணால் தனி டாபிக் அது சொல்லலை இங்கே அதனால தான் இங்கே பாருங்க ததாச்ச பூர்வத்தா பூர்வத் ஆம்நாத நான் படிக்காமே அதை சொல்லிவிட்டேன் அகாரோவை சர்வா வாக் சா ஏஷா ஸ்பருசோஷ்மாபிர்வியஜ்மான பஹ்வி அதுதான் பஹ்ருச்சோபனிஷத் பஹுரிச்சிறைய ரிக் மந்திரங்கள் ரிக்குகள் நானாரூபா பவதி பஹ்வி ஆகா என்ன சொல்கிறார் ததாச்ச பூர்வத் ஆம்நாதம் வேறொரு இடத்துல சொல்லியிருக்கு அகாரோவை சர்வாவாக் அதுதான் ஐத்திரே அதுவும் ஐத்திரே உபனிஷத்து தான் இந்த இதில் ஸ்பெல்லிங்லாம் ப்ராப்பராக இல்லை சா ஏஷா ஸ்பரிஷ ஸ்பரிஷம்னா என்ன எல்லாம் கட்ரல்ஸ் பலட்டல்ஸ் அப்படின்லாம் இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கண்டியாக தாளவியாக ஸ்பரிஷ ஊஷ்மபிஹி வெஜ்யமானாக வாயிலிருந்து வருது தொண்டையிலேருந்து ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து வருது பஹ்வி அந்த அகாரந்தான் பல ஃபார்மில் வருதான் அந்த ஆ அப்படிங்கிறதுனுடைய நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் தான் ஸோ மெனி லெட்டர்ஸ் ஆனால் பட்டு இந்த இந்த ஆங்கிறது தான் எல்லா லெட்டர்லேயும் வியாபிச்சிருக்குங்கிறது அதனால தான் டிக்ஷனரியில் முதல்ல ஆங்கிறது ஒன் லெட்டர் வேர்டு ஆ ஈஸ் இவல் ட்ரோ என்ன தெரியுமா போட்டிருக்கோம் விஷ்ணுஹூ நீ ஷ் சம்ஸ்கிருத தரந்தாலே முதல் வேர்டு என்னது நான் ஆ ஈஸ் ஈக்குவல் டு விஷ்ணு அப்புறம் அவன் இன்னொருத்தன் இங்கிலீஷ்கான எழுதுவான் நம்ம ஊருக்கான எழுத மாட்டான் பெருமாள்னாவது எழுதப்படாதா கோடு GOD, காடுன்னு போடுவான் ஆஹா அகார சப்தத்துக்கு அகாரங்கிறது ஒரு வேர்டு சிங்கிள் லெட்டர் வேர்டு ஆ ஏ இப்படி இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா ஏ ஏங்கிறதும் ஏ லெட்ரு ஐங்கிறது ஒரு லெட் ஒன் லெட்டர் வேர்டு ஏங்கிறது ஒன் லெட்டர் வேர்டு இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் லாங்குவேஜ் எல்லாம் போட்டோம்னா யூ அதுவும் ஒன் லெட்டர் வேர்டு தான் யுஆர் கோயிங் என்ன அது ஜி போட்டு ஒரு என் போட்டு ஜி போட்டிருவான் அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச லாங்குவேஜ் இப்படி தான் ஆ என்னத்துக்கு இப்படி அனாவசியமாக ஊர்பட்ட எழுத்தெல்லாம் எழுதிட்டுருப்பான்னு நம்ம சீக்கிரம் மோஷம் அடைய வேண்டாம் ஆகிய நான் வந்து எல்லாத்துக்குமே ஃபார் அப்படின்னா ஒரு நம்பர் ஃபோர் போட்டுட வேண்டியது தான் யூ டூ அப்படின்னா யூக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் ரெண்ட ரெண்டாவது நம்பர் போட்டு வேண்டாம் நீங்கள் அதை வச்சு புரிஞ்சுக்க வேண்டியதான் அடுத்து இது முடிஞ்சது இப்போ இது முடிஞ்சது ரெண்டாவது வியூகம் முடிஞ்சது முதல் வியூகம் என்னது சரீர புருஷாக ரெண்டாவது புருஷம் என்ன என்னது அக்சரருஷா அகப்புஷா இல்லட்டி டந்தபுருஷா டந்தபுருஷா மந்திரத்தில் இருக்குது மூணாவது என்னது திருத்தம் விவணோதி வேதபுருஷா இக்கே கஷ்டி புமாயா சாவதேனா அக்னிமீழே இப்ப ேதம் இஷேத் இது யுர்வேதம் கத்தவியம் அக்னா சாமவேத तेन औद्गात्र कर्तव्य में एवं ऋग्वेदादी जानकार यदवधान सहाय वेदपुर उच्य से तरह से ब्रम्हसा हिण्यगर्भ उपस्थ मन पुषा सारभूत असंगा होतृअध उद्गात व्यतिश्चर ब्रह्माख्य சிற கச்சித்து விஷேஷம் விதத்தை தேதயுருஷ் ஹிண்டியகர்ம்திரம நாமேப்பிரமணம் த்விஜம்மியிஷ்டம் அதிசய்யீத்தோம்மயணம் தீவிரம் குணம் தோஷம் வா திருஷ்டும் சமர்த்தா தாதிஷம் குர்வீத அப்பா இவர் என்ன சொல்கிறார் ரொம்ப அழகாக இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்தது கொஞ்சம் விஸ்தாரமாக விசாரம் பண்ணி அந்த மந்திரத்துக்கும் ஐ ஆரண்யத்துக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஐத்தரை ஆரண்யக்கத்தில் சொல்லியிருக்கிறதுக்கும் பஹ்வூரிச்ச உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் பஹ்வரி சௌபனிஷத்துலேயே இருக்கிறதுக்கும் ஒன்றாகத்தான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டையும் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு இப்போது இப்போ இங்கே என்ன சொல்கிற உலகத்தில் ஒரு மனிதன் விசேஷமாக பிராமணன் ஒரு மனசை எப்போ பார்த்தாலும் கான்சென்ட்ரேட்டடாக வேதத்தை தெரிஞ்சுன்னு இருக்கானா மனசா சாவதானேன வேதான ஜானாது ரொம்ப கவனமாக சொல்கிற ரொம்ப அழகான விஷயம் அது பாருங்க வேத அது இந்த இந்த வேதி கம்யூனிட்டியவே மெடிடேட் பண்ண சொல்கிறார் அந்த ரூபமாக இருக்காராம் பகவான் என்ன சொல்கிறார் எந்த ஒரு மனிதன் எந்த மனசால எந்த மனிதன் எந்த மனதால் ஒருமுகப்பட்டு வேதத்தை அறிகிறார் வேதானு ஜானாதி சாவதானேன இன்னைக்கு சாயங்காலம் அதுதான் வரப்போது பஜகோவிந்தது ஆஹ் அதிலே என்னென்ன குர்வவதானம் மகதவதானம் சாவதானமாக சொல்கிறான் நான் அதனால தான் மனோமய புருஷனை பற்றி சொல்கிற போது மனோமய புருஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்தில் சொல்கிற போது மனோமய கோஷம் தஸ் யஜுரே வசிர ரி தட்சிண்பாமோத்தரஃபக்ஷ ஆதேஷ ஆத்மா அதர்வாங்கிற சஃபுச்சம் பிரதிஷ்டா அதாவது பிராமண நம்ம மனசில் வச்சு இந்த மந்திரம் அதாவது இவனுக்கு வந்து எஜுர்வேத விற்பி தான் தலையாக இவன் மனசுக்குள்ளே நாலு வேதம் இருக்குது அந்த நாலு வேதத்தை வேத தியானம் பண்ணுறான் மனோமய கோஷத்தையே மனோமய புருஷன் வந்து இப்படி தான் இருக்காங்கிறான் மனோமய புருஷனுக்கு தலை என்னதுன்னா எஜுர்வேதம் வலது கை என்னதுன்னா ரிக்வேதம் இடது கை என்னதுன்னா சாமவேதம் அப்புறம் வந்து காலு என்னதுன்னா அத்தருணவேதம் அப்போ மத்திய பாகம் என்னென்னா அதில் இருக்கிற டீச்சிங்னா இப்படி மெடிடேட் பண்ணுங்க சசிய ஸ்ர்த்தை வசிரக அப்போ பிராமணனோட மனசு இப்படி தான் இருக்கணும்னு அர்த்தம் இந்த பக்கம் பாலிட்டிக்ஸு இந்த பக்கம் வீட்டு விவகாரம் என்ன இந்த பக்கம் பர்சனல் ப்ராப்ளம் மைண்டு முழுக்க தாட் அப்படி தான் இருக்குது இப்படியே இருக்கும் தட்சிணையே வரலையே என்ன பண்ணுறது இப்படியே ஜபிச்சுட்டே ஜலத்தை குடிச்சுட்டே வாழ்க்கையை முடிஞ்சணுமா ஆ கொஞ்ச நாள் ஆச்சு இப்படியே போயின்ட்டு இருந்துன்னு வச்சு ஒரு வருஷம் இப்படியே நடந்துன்னா இப்படியே இருக்கும்னா எல்லோரும் ஜலம் சாப்பிட வேண்டியதான் பிராயோப வேஷந்தான் வடக்கை பார்த்து எல்லோரும் உட்காந்துன்னு தியானம் பண்ணிட்டுருங்கோ நேராக பெருமாள் கூட்டின்னு போக போகிறார் அவ்வளோதான் வாய வச்சுன்னு கொஞ்சம் சும்மா இருக்கலான் சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்ன நினச்சி பார்க்கணுன்னா இந்த கொரோனாலேருந்து ரிலீஃப் ஆகி நம்ம இந்த லோகத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா சரி நான் அப்படி யோசிக்கிறேன் சரி கொரோனாலேருந்து நம்ம எல்லாரும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு உட்காந்து எல்லா பக்கமும் சகசனாமன் சொல்கிறது என்ன அப்புறம் அந்த ஸ்தோத்திரன்னு சொல்கிறது என்ன இந்த ஸ்தோத்திரம்லாம் சொல்கிறது என்னென்ன ஃபார் வாட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஆர் மெட்டீரியல் அஃப்லிப்ட் அப்லிப்ட்மெண்ட்டா அதுக்காக பண்ண இதெல்லாம் முடித்தாதான் எங்கள் காற்றுல பேத்தி கல்யாணம் பண்ணலாம் அவளுக்கு கல்யாணம் பண்ண நமக்கு இதே கவலை என்னமோ ரொம்ப பரமசாஸ்வதமாக இருந்த மாதிரி இருக்க போகிற மாதிரி பிறந்ததே சாகிறதுக்கு தானே சந்தேகம் இல்லையே பிறந்தது எதுக்கு சாகிறதுக்கு தானே முழிக்கிறது எதுக்கு தூங்கிறதுக்கு பகல்லையும் தூங்கணும் ராத்திரியும் தூங்கணும் இது புரிகிறதுக்கு அவ்வளோ புண்ணியம் வேணும் அது புரியாததுனால தான் என்னமோ ஐயோ இப்படியே போயின்ண்டே இருக்கே இப்படியே போயிகிட்டே இருக்கே என்ன தான் நடக்க போகிறது சுவாமிஜின்னா என்ன நடக்க போகிறது எனக்கும் தெரியாது உங்களை மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்கு ஏதாவது இல்லை இல்லை உங்களுக்கெல்லாம் திருஷ்டி ஞான திருஷ்டி இருக்குன்னு ஒரு எனக்கு நல்லாவே இருக்குது ஞான திருஷ்டி நிச்சயமாக நம்மளாம் சாகப்போகிறோம் அதில் சந்தேகமே இதுவாக ஞான திருஷ்டி ஆமாம் அது எனக்கும் தெரியுமே என்ன அது தெரிஞ்சுன்னு அதை ஞாபகம் வச்சுன்னு இரு பேசாமல் அவ்வளோதான் என்ன பண்றது சரி இப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறார் இந்த மனசுனால கவனிக்கிறானா வேதத்தை சொல்ற தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கானா அக்னி மேலேங்கிறது என்னது இதுவேதம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கானா இதனால ஹௌத்ரம் கர்த்தவியம் தெரிஞ்சு வச்சுருக்கானா ஹௌத்ரம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்புறம் இஷேத்வான் மந்திரம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் அதனால் என்னென்ன இத்தியாதி எஜுர்வேதா தேன அத்வரியவம் கர்த்தவியம் இது அத்வரியு பண்ணணும் இது ஹோதா பண்ணணும் இது அத்வரியூ பண்ணணும் அக்ன ஆயாஹி இத்தி தேன அவுத்காத்திரம் கர்த்தவியம் சாமவேதத்தினால் உத்காத்தா பாடணும் இவன் வந்து ஹோத்தா அவன் அத்வரியு இவன் உத்காத்தா அப்படின்னு இவாழ்லாம் யாராருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரியுமா பிராமணனுக்கு அது தெரியும் எல்லாம் வந்து அந்த காலத்து பிராமணனை சொல்கிறாரு வருத்தப்படாதுங்க அதனால் இதெல்லாம் அவனுக்கு தெரியும் ஞான காரணம் மானசம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கானா கான்சென்ட்ரேட்டடாக யாகம் பண்ணுறபோது ரொம்ப இதாக இருக்கானா இது யாருன்னா இது சகாயம் வேத புருஷத்வேன உச்சியே அந்த இந்த மூணு வேதத்தையும் தெரிஞ்சுண்டு அந்த மூணு வேதத்தை எங்கெங்கே எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு யார் தெரிஞ்சுட்டுருக்கானோ அவனுக்கு பேர் வேத அவனுக்கு பேர் வேதபுருஷன் அதில் அந்த தஸ்ய ஏத பிரம்மாரசா பிரம்மாரசானா ஹிரண்யகர்ப்போபாஸ்தியா தத்ரூபத்துவம் மன்யமான புருஷா சாரபூதா இந்த மூணு வேதம் மாத்திரமில்லை இவன் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான் அந்த மூணு வேதத்தையும் தெரிஞ்சுட்டுருக்கான் அது மாத்திரமில்லை ஹிரண்யகர்ப உபாசனை பண்ணி தன்னை சமஷ்டி சூக்மசரீர அபிமானியாக தன்னை வந்து பாவனை பண்ணிகிட்டுருக்கான் அதுக்கு பேர் அகங்கிரகோபாசனான்னு பேர் அந்த டைப் ஆஃப் இது பண்ணி வச்சுருக்கான் அதனால் என்னாச்சுன்னா அத்த பிரசங்காத்து ஹோத்ரு அத்வரியு உத்காத்ரு வத்திரிக்திய பிரம்மாக்கியசிய சதுர்த்தஸ்ய இந்த யாகத்தில் வந்து ஹோதா அத்வரியு உத்காத்தான்னு மூணு பேர் அதுக்கப்புறம் பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கார் இந்த பிரம்மா இல்லாமல் பண்ண முடியாது இந்த அத்வரிவாக இருக்கட்டும் ஹோத்தாவாக இருக்கட்டும் உத்காத்தாவாக இருக்கட்டும் எல்லாரும் பிரம்மாவைத்தான் பார்க்கணும் பிரம்மாவை பார்த்து தான் எல்லா கர்மாவும் பண்ணியாகணும் அதில் அவர் சொல்கிறார் இரண்டகர் பிர சாரபூதா என்ன சொல்கிறதுனா நாலாவது ருத்ரிக்கு யாருன்னா பிரம்மா அங்கே வந்து அதில் ஒரு விசேஷம் இருக்குது கஞ்சித் விசேஷம் விதத்தே தஸ்மாதி அவன் என்ன பண்ணுனா எஸ்மாத்து வேதத்திரய அபிதான ரூபஸ் வேத ஹிணியகர் உபாசகிரம் ரசா திரமநாம சாமியாத்து யாகேபி பிரம்ம பிரம்மாணம் ரித்விஜம் பிரம்மிஷ்டம் பூயிஷ்டம் மந்திரத்தை ஞாபகம் செழுக்கவே புரியும் ஆச்சாரியால் சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார் இத்தனை பெரிய வியாக்கியானம் இல்லைன்னா ஆச்சாரியாளுடைய வியாக்கியானம் புரியாது உப விஷ்ணுசாஸ்திரநாமத்துக்கு சதுர்வியூகா அப்படிங்கிற வாக்கியம் புரியணும்னா இத்தனை விஷயம் தேவைப்படுது இல் இந்த உபாசனை நம்ம நிறைய படித்து வச்சுருக்கணும் படித்து வச்சு அது நிறைய தெரிஞ்சிருந்தால் தான் இதை இன்னும் இலாபரேட்டாக திங்க் பண்ண முடியும் இது தனித்தனியாக உட்காந்து இப்போ கைடட் மெடிடேஷன் பண்ண முடியும் இப்போ பண்ணணும்னு நினச்சா இதை வந்து நன்றாக மனசில் உள் வாங்கிட்டு பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதை மனப்பாடம் பண்ணணும் மெடிடேட் பண்ணுற போது நான் புஸ்தகத்தை பார்த்து இப்போவே இப்படி இருக்குது க்ளாஸ்லையே அப்படி இருக்கிற போது நான் புத்தகத்தை பார்த்து இருங்கோ என்னவோ சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா மெடிடேட் எப்படி பண்ணுறது முடியாது அதனால் அத்தனை பிரசங்காத்துங்கிறார் இந்த இந்த ஷாக்கில் நான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவன் வந்து தான் நாலாவது ரசம் அந்த இது ந நாலா சதுர்த்தஸ்ய ரித்விகா நாலாவது ரித்விக்கா அவர் வந்து வேத புருஷஸ்ட் ஹிரண்யோபாசக ஹிரண்யகர்ப்போபாசகா பிரம்மா அந்த ஹிரண்யகர்ப உபாசனை பண்ணியிருக்கணுமா அந்த பிரம்மாங்கிற ஸ்தானத்தில் உட்கார்றவர் அதனால தான் சமீத்த போடுறவோ சொல்கிறோம் என் இருக்கா பிரம்மன்னு இத்ம மாதாசே அப்படின்னு ஒன்று வாத்தியாரே சொல்லிவிடுவார் எல்லாமே சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் சுங்கேரி மட்டங்கள்லாம் பார்க்குறப்போ ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் அவர் வந்து இந்த பக்கம் உட்கார்ந்திருப்பார் தெற்க பக்கத்தில் உட்கார்ந்துருப்பார் அவர் யார் வந்தாலும் எந்திரிக்க மாட்டார் இன்க்ளூடிங் ஆச்சாரியால் வந்தால் கூட எந்திரிக்க மாட்டார் உட்கா எந்திரிக்கப்படாது என்ன அவர் பிரம்மா அவர் தான் அந்த யாகத்தை வியாபிச்சிருக்கிறவர் அதுதான் நிறைய சொல்கிறார் இங்கே அந்த வேதத்திரைய மூணு வேதங்களையும் தியா அபிதானம் சொல்லக்கூடிய அந்த வேத புருஷஸ் ஹிரண்யகர்பஸ் அந்த அந்த வேத புருஷன்னு சொல்கிறது யாருன்னா கர்ப்பன் அவனை தியானம் பண்ணுறவன் பிரம்மா பிரம்மா அந்த பிரம்மன் இவரும் பிரம்மா அவரும் பிரம்மா யார் ஹிரண்யகர்பன் பிரம்ம நாம சாம்யாத்து இவருக்கும் பிரம்மனுங்கிற ச நாமம் இருக்குது யாகேபி பிர பிரம்மாணம் யாகத்துலேயும் ரித்விகம் பிரம்மிஷ்டம் பூயிஷ்டம் அவரை கேட்டுன்னு அவருக்கு தட்சிணை கொடுத்தானோம் அவரை பிரம்மனை வரண வர வ அவருக்கு பதிலாக அவர் தேங்காயை வச்சுட்டார் அப்புறம் கூர்ச்சத்தை போட்டால் அதுக்கு ஒரு தட்சிணையை வச்சு இவரே எடுத்துகிட்டு போயிடுறார் ஆமாம் ஏன்னா பிரம்மா இப்போ அதில் இன்னொரு விசேஷம் தெரியுமோ என்னையும் கூட்டின்னு போங்கோ எனக்கும் ஆற்று சும்மா உட்காந்துருக்கேன்னு சொன்னால் வா உன்னை பிரம்மாவாக உட்காந்து வைக்கிறேன்ட்டான் ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவர் பிரம்மம் பரபிரம்மம் வாசுதேவ பிரம்மங்கிற மாதிரி சுக பிரம்மம் வாசுதேவ பிரம்மங்கிற மாதிரி பரபிரம்மம் ஒன்றும் தெரியும் பிரம்மனுக்கு உண்மையில் ஒன்றும் தெரியாது இல்லையா தெரிஞ்சாது பிரம்மமா நல்லா இதுவும் கரெக்டு தான் இது எந்த பிரம்மம்னா அந்த பிரம்மம் வந்து ஆருங்க எவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம எப்படி யோசிச்சுன்னு இருக்கோம் ஆஹா அங்கே உட்கார்ந்துருக்கார் இவர் சொல்கிறார் அவர் வந்து பிரம்மிஷ்டம் பூயிஷ்டம் அதிசயேன வேதத்திரய கதம் அதாவது யாகத்தில் மூணு வேதத்தையும் படித்தவனை தான் பிரம்மாவாக உட்காந்து வைக்கலாங்கிறார் இந்த இடத்துல சொல்கிறார் அப்போது அதிசயேன வேதத்திரயகதம் குர்வீத அவன்தான் யோ பிர யஜ்ஞ்ச சம்பந்தினா உல்பணம் உல்பனம்னா என்னதுன்னா தீவிரம் குணம் தோஷம் வா திரஷ்டும் சமர்த்தா அந்த யஜ்யத்தில் உட்காந்துண்டு உல்பனம்னா தீவிரம் அதில் இருக்கக்கூடிய தப்பு ராங் ரைட் அதாவது குணதோஷம்வா திரஷ்டும் சமர்த்தகா அங்கே நடக்கக்கூடியதெல்லாம் வந்து திரட்டும் சமர்த்தக தாதிருஷம் குருவீத்தை அதாவது ப்ராப்பர் நாலெட்ஜ் இருக்கிறவனை பிரம்மாவாக உட்காத்தி வைங்கிறது அது ஹிரண்ய கர்ப்பனுக்கு சமானம் இவனும் பிரிய கர்ப்போபாசனை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்தில் பிரம்மாரசா இது இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது எனக்கே இது ரொம்ப புதுசு ச அதனால் குர்வீத அவனைத்தான் வைக்கணும் பிரம்மா வைக்கணும் இதைத்தான் கீதையிலையும் பகவான் சொல்கிறார் எல்லாம் பகவத்கீதை வந்து சர்வசாரோங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணம் உபதிரஷ்டாமந்தா சர்த்தாபோகா மகேஸ்வர பரமாத்மேதிச்சாப்பியுக்தா தேகேஸின் புருஷ்பர பதிமூணாவது அத்தியாயத்தில் நம்பர் என்ன தெரில ஞாபகம் இல்லை பகவத்கீதை பதிமூணாவது அத்தியாயம் பின்னால் வரும் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தோடய அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தை யாகமாகவே வர்ணிக்கிறார் வியாக்கியானம் பண்ணுறபோது யாகத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் உபதிரஷ்டா அனுமந்தா உபதிரஷ்டான பக்கத்துலேருந்து பார்க்குறவர்னு அர்த்தம் இது சைத்தன்யத்துக்கும் பொருந்தும் யாகத்தில் பிரம்மனுக்கும் பொருந்தும் அனுமந்தா அவர் தான் வந்து சாங்ஷன் பண்ணுறார் இவரும் அப்படி தான் ஜீவாத்மா அப்படி அந்த ஆத்மா அதை சொல்கிறத உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா இந்த யாகத்தே அவர் தான் இந்த உடம்பையும் அதுதான் கான்ஷியஸ்னஸ் தான் தாங்குறார் போக்தா யாகத்தில் மரியாதையெல்லாம் அவருக்கு தான் இங்கேயும் மரியாதையெல்லாம் ஆத்மாவுக்கு தான் மகேஸ்வராக யாகத்தில் அவர்தான் பெரியவர் இங்கேயும் மகேஸ்வரன்தான் பரமாத்மே தீச்ச அப்யுக்தா அவர் தான் யாக யாகத்தில் பெரியவராக இருக்கார் பிரம்மா அதே மாதிரி இங்கேயும் பரமாத்மாச்சு அஸ் தேகேஸ்மின் புருஷ்பரகா இங்கேயும் யாகசால தான் இது இந்த இந்த இந்த உடம்பே ஒரு பெரிய யாகசாலை இதுக்குள்ள எல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் இதுதான் சுருக்கு ஸ்ருவம் கரண்டி எல்லாம் இருக்கே ரொம்ப அற்புதமான விஷயம் இது மூணாச்சு இப்போது முதல்ல புருஷன் தேக சரீரபுருஷா தேகபுருஷா சந்தப்புருஷா அப்புறம் வந்து வேதபுருஷா இப்போ நாலாவது புருஷன் யார் நாலாவது புருஷ இது சதுர்த்தம் விவணோதி மகாபுருஷா மகாபுருஷாக தான் பெருமாள் மகாண்ணா பெரிசு புருஷானனால் ஆள் பெரும் ஆள் பெருமாள் சரியான ட்ரான்ஸ்லேஷன் அந்த மகாபுருஷா யோய் காலாத்மா சம்பர காலாத்மா காலாத்மா அனியா பூத்தி காட்டு அல்பாயுஷ்காணி தாணிசரீராணி ஐக்கிய பிரதம்சையன் சுவாரண சார் பிரதிபன் தான் விநான் சொல்கிறோம் இல்லையா ஆயுசு கூடின்ண்டே இருக்குது வயசு குறைஞ்சுகிட்டே இருக்குது இல்லையா குரோ ஆயின்ண்டே இருக்குமா டிகே ஆயின்ட்டுருக்குமா குரோ ஆகிற மாதிரி டீகே ஆகிட்டுருக்கும் டிகே ஆகிறது தான் குரோன்னு சொல்லின்னு இருக்கும் நம்மளை நாமளே திருப்திப்படுத்திக்க வேண்டாமா ஐம்ஐ குரோயிங் ஆர் டிகே அப்படின்னா நீ எப்படி ஆட்டிடியூட வச்சுருக்கோ அதை பொறுத்து யதா திருஷ்டிஹி ததா அதுதான் இங்கே என்ன சொல்கிறார் அந்யானி பூத்தானி காணிச்சுட்டு அல்பாயுஷ்கானி எல்லாம் தானி பிராணி சரீராணி எல்லாம் மரணம்ங்கிறத்தில் ஒன்னாக்கி விடுறாராம் எல்லாம் டைமில் ஒன்றாகிடுறது எல்லாம் இங்கே பேசினதெல்லாம் என்னாச்சுன்னா இது தீக்கா சொல்லிட்டு அது தீ மூக்கான்னு சொல்லிவிட்டு இது ஆனா தீனா மூணாக்கானா சொல்லிட்டு ஆனால் மானா தீனா மூணாக்கானா சொல்லித்து இந்த காவை போட்டு மக்காரத்தை போட்டு அகாரத்தை போட்டு திக்காரத்தை போ இப்படி எல்லாம் போட்டு போட்டு என்னெல்லாமோ இருந்தது கடைசியில் எங்கே ஐக்கியமாக ஆச்சுன்னா மெரினா பீச்சில்ண்ணா ஒன்றாகிடுத்து சொன்னால் கரெக்டாக இருக்குல்லையே அதுதான் சொல்கிறாரு இது ஒரு உபாசனையாக சொல்லிருக்கு பாருங்க காலாத்மா அந்நானி பூதானி காணிச்சது அல்பாயுஷ்கானி பா பிராணி ஷரீராணி ஐக்கியா பிரத்வம் ஸ்வஸ்வ காரணேன்னு சக ஐக்கியம் அது எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போயிடுச்சு யதா பிரதிபத்தியந்தே ததா விநாச என்ன எல்லாம் தனித்தனியாக நின்று சண்டை போட்டது கடைசியில் வந்து குழிக்குள்ளே சந்தன பெட்டியில் வச்சா நீ இந்த பெட்டியில் வைச்சா என்ன ஊதுபுத்தியை போட்டால் என்ன தயிர் விட வச்சா என்ன என்னவோ பண்ணிட்டு போவோம் அந்யானி பாவ எண்ணு சும்மா இருக்கக்கூடாதோ இந்த பகவான் இதுக்கப்புறம் என்னன்னா மறுபடியும் வேற உடம்பு வரதான் இது போயிடுத்துன்னு நம்ம நினைச்சா இது வேற ஒரு ஃபார்ம் எடுத்துன்னு வந்துடுத்தோம் போட்டு இப்போ தானே மூடினே உள்ள வச்சுன்னா வேறு ரூபத்தை வந்துவிடுத்தோம் இது யாருக்கு தெரியும்னா ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் சோயம் தேவதத்தக மாதிரி அந்த சரீரத்தில் இருந்து பிற சீஃப் மினிஸ்டராக இருந்தார் இல்லையா அவர் இப்போ இந்த பாடியில் வந்திருக்கார் அது எப்படி தெரியும்னா ஈஸ்வருக்கு தான் தெரியும் அதுதான் சொல்கிற விநாசையு அன்யாணி பாவயன்னு அது இன்னொன்னா மாறுறதோ இல்லையோ புனரன்யாணி காணிச்சி காணிச்சித் பூத்தானி நூத்தனசரீராணி உற்பத்தையன் புதுசரீரத்தை கொடுத்து வர்த்ததே சோயம் காலாத்மா மகாபுருஷேன விவக்ஷிதா இந்த மகாபுருஷன்னா யாருன்னா யமதர்மராஜா அவர் தான் காலம் வித்தியவேச்ச காலாத்மார் மகா புருஷான்னு சொன்னால் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப சண்டை போட்டுருக்கானா எல்லாரையும் அங்கே முடி முடிச்சு விடுறாரு எல்லாம் வந்து போயிட்டார் நேற்றுக்கு நன்னாக இருந்தார் இன்றைக்கி கொரோனா வந்தது நாளைக்கு இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் இன்னொரு ஃபார்ம் எடுத்து எடுக்க வச்சுவிட்டார் பகவான் காலம் என்ன பண்ணுறதுன்னா இது அர்த்தம் என்னென்னா காலாத்மா வந்து ஜீவர்களுடைய சரீரத்தை மாற்றிட்டே இருக்கான் பாடியை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கு அது என்னவாக இருக்குதுன்னா எந்த நான் கொஞ்சம் ஜோவியலாக சொல்கிறேன் நான் பெரிய பங்களாலாம் வந்து கட்டியிருக்கேன் வச்சுங்களேன் பெரிய பங்களா கட்டியிருக்கேன் எல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் ஆள் எடுபடி ஆள் அதுக்கு இதெல்லாம் இருக்குது திடீர்னு ஏதோ வந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நான் போயிட்டேன்னு சொன்னால் உங்களுக்குலாம் என்னவோ மாதிரி இருக்கும் பரவாயில்ல நெருப்புனா வாய் வந்துடுவோம் போகிறது இப்போ போயிட்டேன்னு வச்சுங்களேன் நான் இப்படியே ஆசை வச்சுக்கிட்டு பிசாச்சு மாதிரி அதையே பார்த்துட்டே இருக்கேன் ஐயோ யோ இதெல்லாம் விட்டுட்டு போக போகிறேனே அப்படி நான் நினச்சிட்டே போனேன்னு வச்சுங்களேன் அங்கேயே நாயாக வந்து போகிறப்ப காலாத்மா காலாத்மா மகாபுருஷாக என்ன பண்ணாருன்னா நான் வந்து இப்படிலாம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தேன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணுவாருன்னா அந்த இங்கே நீ இதெல்லாம் பார்த்துன்ட்டு இருந்தியோ அங்கேயே நாயாக வந்து போகிறேன் பூனையாக போகிறேன் அங்கேயே சுற்றிகின்றே இருரியாது யாருக்கும் இந்த பூனை யார் தெரியுமா போன தடவை செம்ஜா சுவாமியாக இருந்த சொல்ல முடியும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவர் இப்படி இருந்தார் இப்போ பூனையாக வந்திருக்கார் ஏன்னா நம்ம பரிகாசத்துக்கு சொல்லிக்கலாமே தவிர பகவானுக்குத்தான் என் காலாத்மா அந்த மகாபுருஷன் என்ன பண்ணுறார் நியூ நியூ பாடியை கொடுக்குறாராம் இந்த காலாத்மா வந்து கர்மபல தாத்ரு ரூபேனது புராதன சரீரை புராத்தன சரீராத்து வியோக நூத்தன ஷரீரே சம்யோகா அதாவது ஜென்ம மரணத்துக்கு லட்சணமே சாஸ்திரத்தில் ஸ்தூல ஷரீர சம்யோகா ஜென்ம ஸ்தூல ஷரீர வியோகா மரணம் அப்படின்னு மரணத்துக்கும் ஜென்மத்துக்கும் லக்ஷணமே அதுதான் ஏன்னால் ஜீவாத்மாவுக்கு தான் இந்த சம்யோக வியோகங்கள்லாம் ஏற்படுது ஆக இந்த மகாபுருஷனுடைய மகாபுருஷஸ் அசௌ மண்டலே திருஷ்யமான ஆதித்யா இந்த மகாபுருஷன் எங்கே இருக்கார்னா இவர் தான் வந்து இதெல்லாம் சூரிய நமஸ்காரத்தில் இருக்குது ரொம்ப அழகான வாக்கியங்கள் இதெல்லாம் சூரிய நமஸ்கார மந்திரத்தோடு கனெக்ட் பண்ணால் இன்னும் பெரிசாயிடும் அதனால் காலா அப்சுனி விவிஷந்தே ஆப சூரியே சமாஹிதா அப்ராஹ்யபிரபத்யந்தே வித்யுத் சூரிய சமாஹிதா இன்னும் நிறைய வாக்கியங்கள்லாம் இருக்குது काला संवत्सरग्रुता अथ अग्नेरपुरष से पूर्वदिश्य स्था स्वेजसानी आरोगस्य स्थने स्वतेजसा भानी पटर स्थाने स्वेजस भानी भानि प्रकाश पतंग स्था स्वेजसानी स्वर्ण स्था स्वेजसानी नरिए இதோட சம்பந்தப்பட்ட வாக்கியங்கள்லாம் வருது இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணால் பெரிய விஷயம் ஆஹா அந்த பகவான் அந்த காலாத்மா எங்க இருக்கார்னா சூரியமண்டலத்தில் இருக்கார் எதா லோக்கே விராஸ் ஸ்வேன ரூர்ணோரீரபுருஷா எதோக் ரசை பூர்ணா சோபன் இஷ்ய உதோபனாக்க அனேன வியாக்கியானேன சதுர்வியூக நாம்னால் அபௌணுருக்தியம் தரிசித்தம் இதை முடிஞ்சால் நான் அடுத்த இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் ஆக இந்த மகாபுருஷனாக இருக்கார் இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கார்வர் அந்த சூரியன்தான் இத்தனைக்கும் ரசமாக காலத்துக்கு ஆக காலந்தான் நம்மளை உடம்பில் சேர்க்கிறது காலந்தான் நம்மள உடம்புலருந்து பிரிக்கிறது காலந்தான் நம்மளை தூங்க வைக்கிறது காலம்தான் நம்மளை முழிக்க வைக்கிறது அது மாத்திரமில்லை காலம் கர்மா எல்லாம் சேர்ந்து தான் எடுக்கிறது அதனால் ஜோசியம் முழுக்க காலத்தை அடிப்படையாக கொண்டது தானே டைம் தானே இப்போ எப்படி இருக்குது டைம்னால் ஒரே மாதிரி தான் இருக்குது நன்னாவே இருக்குது டைம் கேட்கணுமா என்ன லோகம் முழுக்க டைம் பிடிச்சிருக்கு காலாக இந்த சனி பகவான் யார் தெரியுமா யமதர்மராஜாவும் ஷனியும் பிரதர்ஸ் தெரியுமோ யாருக்காவது தெரியாது ஆ இது புது தகவல் இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது இவர் ரெண்டு பேரும் சூரிய புத்திரன் யமதர்மராஜாவும் ஷனேஸ்வர பகவானும் சூரிய புத்திரன் இவர் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அதை பற்றிலாம் என்னென்ன கதையெல்லாம் சொல்லுவாள் என்ன சொல்கிறார் லோகத்தில் அதாவது ஆதிசங்கர் பாஷ்யத்தையே கோட் பண்ணுறார் அவர் எங்கேயோ சொல்லிருக்கார் அவர் உலகத்தில் எப்படி அந்த விரக்ஷா ஸ்வனிஷ்டேன்னு உடம்பு அந்த மரம் வந்து அதோடய சத்தில் தான் நிற்கிறதாம் இப்படி உலகத்தில் வந்து சரீரம் புருஷன்லாம் எதுனால் இருக்குதுன்னா இந்த ரசத்துனால்தான் இந்த அதனால தான் ரசோ வை சஹா அது ஆனந்தம்ங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு இங்கே நரிஷ்மெண்ட் அதுதான் சாரம் ரசம்தான் சாரம் ம் ரசம் எப்படின்னா சாரம் அப்படின்னு சொன்னால் சாரம் ரசம்னா இப்படிதான் சொல்கிறது உண்டு சாரமும் ரசமும் ஒன்று தானே அதனால் பூர்ணாகா சோபந்தே அது இந்த சூரிய பகவானால் சூரிய பகவானுடைய சூரிய ரஷ்மினால இந்த காலஸ்வரூபத்தினால இதெல்லாம் சோபிக்கிறது இதெல்லாம் பாயிண்ட் பாயிண்டாக போயிட்டால் நிறைய புரியும் உங்களுக்கு நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்லின்றிருக்கேன் ஆக அதை சொல்லி அனேன வியான இந்த வியானத்தின் மூலம் பூர்வேண சத்துவியூக நாசித்த அதாவது சத்துர்மூக சத்துவியூகன்னாலும் சதுர்மூதான் சத்துர்மூர்த்தி நாலும் சதுர்மூர்த்தி தான் அனா, சதுர்வியூகான்னு சொன்னதுனால சதுர்மூர்த்தி சதுர்வியூகாக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு மா அங்கே இதுதான் சொல்லியிருக்கு இந்த மாதிரி சொன்னதுனால கூறியது கூறல் என்ற குற்றம் ஏற்படவில்லை என் தாரக பிரம்மாநந்தாக சொல்கிறார் ஆகவே நம்ம சதுர்மூர்த்தி சதுர்பாகுஷ் சதுர்வியூகஷ் சதுர் கதிகி இருக்குது இப்போ தான் இவ்வளோ விஸ்தாரமாக அர்த்தம் பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக இந்த சதுர்வியூகம் சதுர்மூர்த்திங்கிறது ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் சதுர்வியூகத்தை தான் ரொம்ப அழகாக உபாசனையாக எடுத்துகிட்டு வந்திருக்க ஆச்சாரியார் ஆச்சாரியார் சொன்னத்தை தாரக பிரம்மானந்தா விவரத்தை வியாக்கியானத்தில் விஸ்தாரமாக கொடுத்துருக்க இதை இன்னும் நாம ஒரு வேலை பண்ணினாத்தா நிறைய விஷயங்கள்லாம் இதில் நமக்கு புரியும் இந்தளவில் நான் இதை பூர்த்தி பண்ணுறேன் தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் மேலும் உள்ள ஸ்லோகார்த்தங்களை எல்லாம் பார்க்கலாம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தம சூரஸ்நன்மூ சகசிர்கிசிபாஹவே சூா சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சூமாராஜி